ம் நமோதியக்கூ வஷி மஹோ நமோ குருப்பலவரோவீ ஆயா வாக்ணு ஸ்ோத்தமோலமிந்திரிச்சம்ஷம் மாஹம்மராமா நோய் அனராக்கணமரா அது தரத்தையத்துசுமாயூப்பஷத் எட்டாவது அயம் ஆறாவது ஃண்டண்டம் அேத்திய தா பிங்கல அணிம் நிதித்திங்குல பீத்தயேஷ லோஹி உபனிஷத் ஈஸ்வரனை தஹராகாசத்தில் தியானம் பண்ண வேண்டும் என்று உபதேசம் செய்தது இது வாழ்க்கையில் இதை இதை விரும்ப வேண்டும் இதை அறிய வேண்டும் இதை தியானிக்க வேண்டும் அதற்கு பலன் காமச்சாரத்துவம் சத்தியசங்கல்பா சத்திய பிரம்மலோகப் பிராப்தி நமக்கு நமக்கு வேண்டியவர்களையெல்லாம் நம்ம விரும்பினவர்களையெல்லாம் நம்முடைய ஹிரதயத்திலேயே தரிசனம் பண்ணலாம் இதெல்லாம் சகாம பலம் ஆனால் அதனுடைய நிஷ்காம பலன் வரும் அது மாத்திரமில்லை கிரமமுக்திக்கு சாதனமாகவும் இது அமையும் பிரம்மலோக பிராப்தி சிம்பிளாக சொன்னால் காமச்சாரத்துவம் காமச்சாரத்துவம்னா விரும்பியதை பெறலாம் அறவழியில் விரும்பியதையெல்லாம் பெற இயலும் அது போட்டுக்கணும் அறவழியில் விரும்பியதையெல்லாம் பெற முடியும் அதற்கு இந்த தகரவித்யா தஹரவித்யாவினுடைய அதிருஷ்டபலம் உபகாரம் செய்யும் அது ஒன்று அது இகலோக பலம் இகலோகத்திலேயே இந்த சரீரத்தில் இருக்கிற போதே விரும்பியதை அடையலாம் இறந்ததற்கு பிறகும் நாம் எதை விரும்புகிறோமோ அதை அடையலாம் இன்னொன்று பிரம்மலோகத்தை அடையலாம் சர்வ லோகேஷு காமச்சாரா பக்தி எதை அடைய முடியும் அச்சீவ் பண்ண முடியும் ஆனால் எல்லாமே தர்மமான இச்சையாக இருக்கணும் இது தர்மத்தில் தான் அடங்கும் ஏன்னா இந்த உபாசனைக்கே தர்மானுஷ்டானம் ரொம்ப முக்கியம் கிருஷ்ணரே சொல்றார் கீதையில் தஸ்மாத் சர்வேஷு காலேஷு மாம் அனுஸ்மர உன் கடமையையும் செய்யி என்னையும் தியானம் பண்ணு கடமையை விடாம கடமைன்னா என்ன தர்மானுஷ்டானம் கடமைனா என்ன வேணாலும் வேலை கடமைன்னு நினச்சிக்கக்கூடாது மனித உடலில் வாழ்கிறவனுக்கு அறந்தான் கடமை தர்ம வழியில் செயல்படுறதான் கடமை படி நல்லா படிக்கிறது சாஸ்திரத்தை குடும்பத்தை நல்லா நடத்துறது அப்புறம் குடும்பத்துலேருந்து பொறுப்பை முறையாக விடுறது இறைவனை தியானம் பண்ணுறது தத்துவத்தை அறியறது சரீரத்திலேருந்து தன்னை பிரிச்சுக்கிறது அவ்வளோதான் இந்த தர்மானுானத்தை காம்ம்ப்ரமைஸ் பண்ணவே முடியாது அது சகாமமாக இருக்கலாம் நிஷ்காமமாக இருக்கலாம் ஆனால் தர்மானுஷ்டானம் முக்கியம் ஆ தர்மானுஷ்டான சகித்த உபாசனைங்கிறது நம்ம புரிஞ்சுக்கணும் தர்மத்தை கடைப்பிடித்து கொண்டு தான் இந்த உபாசனையே தவிர கேவல கிடையாது என்ன ஈஷாவாசிய ரொம்ப அழகாக சொல்கிறது கேவல கர்மாவும் கூடாது கேவல உபாசனையும் கூடாது கர்மாவையும் உபாசனை சேத்துத்தாம் பண்ணணும்னு சொல்லி கர்மபமுச்சயம் ஈஷா வாசியோபனிஷத்தில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது விதையாவிஞ்சேதோய் சா அவி மருத்துந்தீர் வித்தியா மன்னதே வா ஏனஸ்தீர மந்திரங்க சம்பூத்திச்ச விநாசேதோ சிநாச மருத்துவ சம்பூத்த அமத்தம் அனுக்கமனமுச்சயசமுச்சயம் ஸ்தூதிப்பண்ணபற்ற ஈஷாவஸ் உஷத்துல எல்லாம் நிறைய நமக்கு அபியாசம் இருந்தால் தான் அது ஞாபகத்துக்கு வரும் ஆக தர்மானுஷ்டானம் இல்லாத உபாசனை பிரயோஜனம் கிடையாது ஆக தர்மத்தை அனுஷ்டித்துக்கொண்டு இந்த உபாசனை பண்ண வேண்டும்ங்கிறது அண்டர்ஸ்டூட் ஆனால் உபநிஷத்தில் அது காணலைனாலும் அது அண்டர்ஸ்டூட் புரிஞ்சுக்கணும் ஆக இந்த தகர வித்யக்கு ரொம்ப முக்கியமான சாதனம் என்னென்னா இந்த உபாசனை பண்ணுறதுக்கு ஒரு நியமம் என்னன்னா பிரம்மச்சரிய விரதம் இந்த பிரம்மச்சரிய விரதம் மற்ற சாதனைகளோடு ஒப்பிடப்படுகிறது யஜ்யம் இஷ்டம் சத்ராயணம் மௌனம் அநாசக்காயனம் அரண்யாயனம் இந்த ஏழு சாதனங்களோடு ஒப்பிடப்பட்டு ஏன்னா அதுக்கு ஈக்குவலாக இதெல்லாம் பெருசு யஜ்யங்கிறது பெரிய விஷயம் யஜம் இஷ்டம் சத்ராயணம் சத்ராயணம் சாதாரண விஷயமா என்ன நிறைய எஜமானம்லாம் சேர்ந்து பண்ண வேண்டிய வைதிக கர்மா சத்ராயணம் அரண்யாயனம் காட்டில் போய் வசிக்கிறது சாதாரண விஷயமா என்ன ஆனால் இது உபனிஷத்தை என்ன பண்ணுகிறது பிரம்மச்சரியத்தினாலேயே இந்த பலன் கிடைக்கும் அரண்யாயனத்தினால எந்த ஒரு பிரயோஜனம் கிடைக்குமோ சத்ராயணத்தினால என்ன ஒரு அந் அநாசக்காயனத்தினால எந்த கிடைக்குமோ சத்ராயணத்தினாலையும் மௌனத்தினாலையும் இஷ்டத்தினாலையும் யஜ்யத்தினாலையும் எந்த பிரயோஜனம் கிடைக்குமோ அது பிரம்மச்சரியத்தால் பிரம்மச்சரியம் ஹைலைட் பண்றதுலாம் தேவையில்லை அடிக்கடி வருது பதினோராவது அத்தியாயத்தில் சொல்றார் கிருஷ்ணர் முடிக்கிற போது அதாவது நவேத யஜாத்திய நானைஹி நச்சக்ரியாபிர்ணத போக்ரைஹி ஆன்மீகத்தில் பண்ணுற சாதனங்களால் என்ன தெரிஞ்சிக்க முடியாதுங்கிறார் அப்போ அதெல்லாம் வேண்டான்னு அர்த்தமான அங்கே வந்து முமுட்சுத்துவம் ரொம்ப அவசியம்ங்கிறத காட்டுறதுக்கு அதை பிரம்மச்சரிய விரதம்னா அப்போ யஜ்யம் தேவையில்லை இஷ்டம் தேவையில்லை சத்ராயணம் தேவையில்லை மௌனம் தேவையில்லைன்னு முன்னு நினச்சிடக்கூடாது பிரம்மச்சரியத்தை ஃபோக்கஸ் பண்ணுறது அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது பிரம்மச்சரியம்னா வேத நெறிப்படி வாழ்க்கையை நடத்துறதுன்னு அர்த்தம் அதில் நிறைய அம்சங்கள்லாம் உண்டு குருவுக்கு சேவை பண்ணுறதுன்னு ஒரு அர்த்தம் குரு கூடவே இருக்கணும் குருவுக்கு சேவை பண்ணணும் எளிமையான வாழ்க்கை வாழணும் பிற விரும்பக்கூடாது காம உணர்ச்சிகளை கட்டுப்பாட்டில் வைத்திருக்க வேண்டும் இதெல்லாம் சேர்ந்து அர்த்தம் அது பிரம்மச்சாரிக்கும் வானப்பிரஸ்தனுக்கும் சன்னியாசிக்கும் மஸ்டு கிரகஸ்தனுக்கு தர்மமாக அலௌடு கிரகஸ்தனுக்கு மாத்திரம் தர்மமாக அவன் புத்திரோற்பத்திக்காக சரீர சம்பந்தம் வச்சுக்கலாம் அதுவும் தர்மமான புத்திரனை உற்பத்தி பண்ணுறதுக்காக எல்லாத்திலையும் சாஸ்திரம் வந்து அதெல்லாம் கட்டுப்படுத்தி தான் கொண்டு வருது அதுக்கு மைண்டை ட்ரெயின் பண்ணணும் மனசை நல்லா பக்குவப்படுத்தணும் தர்மானுஷ்டம் ஈஸ்வர பக்தி சாஸ்திர விசாரங்கள் சத்சங்கங்கள் இதன் மூலம் மனசில் இருக்கிற காமத்தை கட்டுப்பாட்டில் வச்சிருக்கணும் கிரகஸ்தனம் ஆகையினால கிரகஸ்தன் தர்மமாக புத்திரனை உண்டு பண்ணினா அவனும் பிரம்மச்சாரிக்கு சமானம் பெருமவற்றுள் யாம் அறிவதில்லை அறிவறிந்த மக்கட்பேர் அல்ல பிற ஆஹா வேதங்கள்லாம் அடிக்கடி சொல்கிறது நிறைய குழந்தைகள்லாம் இருக்கட்டும் பசதி புத்திரம் பஷ்யதி பௌத்திரம் பிர பிரஜயா மிதுனைர் ஜாயத்தை எஸ் செய்யம் விதுஷோ அக்னிஹோத்ரஞ்சு எவு வேதா என்று வேதங்கள்லாம் புகழ்ந்து பேசுகிறது கிரகஸ்தாசிரமத்தில் குழந்தைகள் எல்லாம் உண்டு பண்ணுறது பெரிய புண்ணிய கர்மாவாக சொல்லியிருக்கு அதையே நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணணும் ஆக அதே சமயம் கட்டுப்பாடும் வேணுங்கிறத பிரம்ம ஒரு ஒரு உபனிஷத்தும் ஒரு ஒரு சாதனத்தை எம்ஃபசைஸ் பண்ணும் இங்கே இவர் பிரம்மச்சரியத்தை எம்ஃபசைஸ் பண்ணுறார் ஆகா பிரம்மச்சரியத்தை பார்த்துட்டோம் இப்போ சாதன பிரம்மச்சரியங்கிற ஒரு விரதத்தோடு அது பிரம்மச்சரியம் இஸ்இக்குவல் டு தர்மானுஷ்டானம் பொதுவாக போட்டுக்க வேண்டும் பிரம்மச்சரியத்தில் ஏன்னா வேத நெறிப்படி வாழ்கிறதுன்னு கொண்டுட்டோம் ஆதிசங்கர சாதன பஞ்சகத்தில் என்ன சொல்கிறார் வேதோ நித்தியமதீயதாம் ததுதித்தம் கர்ம சுஷ்டியதாம் முதலில் வேதத்தை நன்றாக படி அதில் சொல்லப்பட்டிருக்கிற கடமைகளை கர்மங்களை முறையாக செய் எல்லாரும் வேதம் படிக்க முடியாட்டாலும் நம்ம வாழ்க்கை எல்லாம் வைதிகமாக தான் இருக்கு எல்லாருக்குமே வேதம் படிக்கிறவங்களுடைய வாழ்க்கை முறையா இருக்கட்டும் வேதம் படிக்காதவங்களுடைய வாழ்க்கை முறையா இருக்கட்டும் நம்ம தேசத்தினுடைய வாழ்க்கை முறை அது எந்த சமூகத்துல பிறந்தாலும் வேத தர்மப்படிதான் இருக்குங்கிறதுக்கு நிறைய நமக்கு ஆதாரம் இருக்கு இன்னும் இருக்கு அறிந்தோ அறியாமலோ எல்லோரும் இந்த வேத தர்மப்படிதான் வாழ்கிறார்கள் எல்லாம் நம்ம வீட்டுல இருக்கிற சடங்குகள் வழிபாடுகள் காது குத்துறது மொட்டை அடிக்கிறது செத்து போனா பண்ணுறது எல்லாம் எந்த இருக்குது எதுலேருந்து வருது எல்லாம் கல்யாணத்தில் பண்ணுறது எல்லோருக்கும் ஒரு ஒரு முறை வச்சுருக்காங்க ஆக எல்லாமே அந்த வைதிக தர்மத்தினுடைய வேதம் வேதங்கள் புராணங்கள் இதிகாசங்கள் ஆகம சாஸ்திரங்கள் எல்லாம் எல்லாம் அதோடய அடிப்படையில் தமிழில் இருக்கக்கூடிய அறநூல்கள் எல்லாம் அதை ஒட்டித்தான் நிறைமொழி மாந்தர் பெருமை நிலத்து மறைமொழி காட்டிவிடும் நிறைமொழி மாந்தர் இசைக்கொல் டு ரிஷிகள் நிறைமொழி மாந்தர் இசைக்கொல் டு ரிஷிகள் நிலத்து மறைமொழி நிறைமொழி மாந்தர் பெருமை காட்டியே விடும் உணர்த்தியே தீரும்னு அர்த்தம் அது படித்து பார்த்தா அது வாழ்ந்து பார்த்தா தெரியும் அவங்களுடைய பெருமை எல்லாம் ஒழுக்கத்து நீத்தார் பெருமை விழுப்பத்து வேண்டும் பனுவல் துணிவு அந்த அரண்யம்ங்கிறதுக்கு பார்த்துட்டோம் அப்புறம் வந்து என்னது அறம் யம் அறம்யம் எல்லாம் பார்த்துட்டோம் பிரம்மலோகத்தை பற்றின வர்ணனை அறம்யம்ங்கிறதுக்கு பிரம்மலோகத்தினுடைய வர்ணனை பண்ணப்பட்டது ரெண்டு சமுத்திரம் இருக்குது அங்கே ஒரு லேக் இல்லாட்டி நதினு கூட சொல்கிறாங்க அங்கே ஒரு லேக் இல்லாட்டி நதி அது வந்து அரிசி நதி அங்கே நல்ல மரங்கள்லாம் இருக்குது சோமசமரம் அஸ்வத்தம் இருக்குது அப்புறம் வந்து அங்கே என்ன இருக்குன்னா இரண்யம் மண்டபம் ஹிரண்மயம் பிரபு விமீத்தம் அந்த மண்டபம் இருக்குன்னுலாம் அந்த வர்ணனையெல்லாம் சொல்லியாச்சு அதெல்லாம் பிரம்மச்சரியத்தோடு சேர்த்து இதை சொல்லி முடித்தாச்சு இப்போது இந்த தகர வித்யா அபியாசம் பண்ணுறவனுடைய உபதேசம் என்னப்படுது மரணம் கடைசி காலம் அதை பற்றி போது சில விஷயங்கள் எல்லாம் சொல்லுகிறது அந்த மந்திரம் தான் படிச்சுட்டுருக்கோம் இப்போது ஹயத்தில் நாடிகள் இருக்கின்றன இந்த நாடிங்கிறது சூக்மமானது பிங்களஸ் அணிம்நகா அணிம்நகனா சூஷ்ம ரசகாங்கிறார் சங்கராச்சாரியர் சூக்மரசா சூஷ்மரசூர்ணா தது ஆகாரா திஷ்டி வர்த்தன் அணிம்னஸ்திஷ்டி அது வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஃப்ளூயிட் ஒரு ரசமாக இருக்கான் அணிம்னா சூக்மரசாங்கிறங்கிற இதெல்லாம் இருக்குது ஆக ஹயத்தில் நாடிகள் இருக்கின்றன பிங்களஸ்ய சுக்லசிய நீலசிய பீத்தசிய லோஹிதஸ்ய அணிம்னகா திஷ்டந்தி அப்படின்னா அந்த ஃப்ளூயிடில் வந்து இவ்வளவு கலர் இருக்குது ஒன்று இந்த பிங்களம்னு சொன்னால் பிங்கள ஜட்டாதாரி இந்த ஷடையில் ஒரு கலர் இருக்குது பாருங்க இப்போ சில பேர் வந்து டை போட்டுனா என்ன கருப்பும் இல்லை வெள்ளையும் இல்லைன்னு ஒரு கலர் வருது அந்த பழுப்பு நிறம் அதுதான் பிங்கலம் சில பேர் ப்ரௌனிஷும்பாங்க இந்த பழுப்பு நிறத்துக்கு இங்கிலீஷில் என்னவோ தெரியாது ஆகையினால் பழுப்பு நிறம்னு தமிழில் இருக்குது இந்த ஜட்டையில் இருக்கிறது அந்த கலர் அது வந்து பிங்கலை வரணா அந்த ஃப்ளூயிடில் அந்த கலர்லாம் இருக்குது அந்த நாடியில் அந்த நிலம் இருக்குது நிறம் இருக்குது அப்புறம் வெள்ளை சுக்லம் நீளம் அப்புறம் பீத்தம் மஞ்சள் லோஹித்தம்னா சிகப்பு இந்த ஆயுர்வேதத்தில் நம்ம உடம்ப வந்து பிரகிருத்தியாக பிரிக்கிறாங்க வாத்தப்பிரகிருதி பித்த பிரகிருதி கபப்பிரகிருத்தி ஆள் ஆளுக்கு மாறும் இந்த மூணில் எல்லாேருக்கும் மாறும் வாத்த பித்த கப அது வயசாகும் போது மாறுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஒரு காலத்தில் என்ன சொல்லுவாங்க நீ உன்னோட பாடி வந்து வாத்தப்பிரகிருத்தியாக இருக்குது வாதம் ப்ரீடாமினாக இருக்குது மற்றதெல்லாம் அது மேலோங்கி இருக்குது வாத்தம் மேலோங்கி இருக்குது பித்தமும் கபமும் குறைச்சிருக்கு வாத்தம் அதிகமானால் அதனால்தான் அந்த வாத்தமெல்லாம் வருது வாத்த நோயெல்லாம் வருது இல்லையா வாதம்ங்கிற நம்ம வாத்தம் வாத்த நோய் பக்ஷவாத்தா பக்ஷவாதஹா அது பக்கவாதம் அப்படின்னு சொல்லிடுவோம் அப்படிலாம் வந்து இந்த என்னது இந்த பார்க்கின்ஸ் எல்லாம் சொல்கிறோம் இல்லையா நிறைய இருக்குது வாதத்திலே பதினெட்டு வாதம் இருக்குங்கிறாங்க ஏதோ இருந்துட்டு போட்டு நமக்கு அந்த டாபிக்கில் இப்போ இம்பார்ட்டண்ட் இல்லை ஆக வாதப் பிரகிருதி பித்த பிரகிருதி கப்ப அதில் மிக்சடாக இருக்கும் சத்வஸ்தம கூட மாதிரி தான் அது எப்படின்னு ஒரு அதனோட ஒரு இருக்கிற அளவு எவ்வளோன்னு தெரியாது ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட் இது ஃப்ளக்சுவேட் வேறு ஆகிட்டு இருக்கும் காலம்புற கொஞ்சம் வாத்தப்பிரகிருதி இருக்கும் மத்தியானம் சாயங்காலம் கபம் ஆயிடும் ஓடிகின்றே இருக்கும் உள்ளே மாறிண்டே இருக்கும் நமக்கு தெரியல நம்முடைய உடல் மாறுகிறது உடல் கூறுகள் மாறுகின்றன உள்ளம் மாறுகிறது அறிவு மாறுகிறது எதுதான் மாறல எல்லாம் மாறிண்டேதான் இருக்குது ஆகா இது உபனிஷத்து இதை வர்ணனை பண்ணுறது இந்த ஹிரதயத்தில் நாடிகள்லாம் இருக்குது அந்த நாடிகளில் சூக்மமான ரசம் இருக்கு அந்த ரசத்துக்கு இந்த எத்தனை கலர் பிங்கள சுக்ல நீல பீத்த லோகிதா பிங்கள லோஹிதாங்கிறதும் பிங்கள பீத்தம்ங்கிறது தான் வித்தியாசமாக இருக்குது அதெல்லாம் இதெல்லாம் மிக்சர் ஆரத்தினால வர்ற கலர் மொத்தம் ஏழு கலர் இருந்தாலும் இப்போ எத்தனை கலர் இருக்கு பார்த்தீங்கன்னா அது இதை போட்டு கலந்தால் அதை போட்டு கலந்தா இதில் போட்டு புது புது கலர்லாம் வந்துகிட்டே இருக்குது கம்ப்யூட்டரில் போய் பார்த்தா அந்த இதை பெயிண்ட் பண்ணுறதுக்கு படம் வரையணும்னா ஒரே சாய்ஸ் மயம் இதை போட்டு பார்க்குறது அதை போட்டு பார்க்கறது இந்த வேதனை அறிக்கை இந்த வட்டைப்படத்துக்கு கலர் வருது பாருங்க அதுக்கு வந்து பார்த்தா இந்த கலர் அவன் போட்டு போட்டு பார்த்துட்டே அவன் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிகிட்டே இருக்கான் ஒரு பார்த்தா இந்த ஒரு இது புது கலர் ஒன்று வருது அப்படின்ட்டு பண்ணுவான் அதனால் அது மாதிரி இந்த உள்ளுக்குள்ளே ஆனால் இது மொத்தம் இவ்வளோதான் இங்கே சொல்லியிருக்கு பிங்கலசிய சுக்லஸ்ய நீலசிய பீத்தசிய லோகிதஸ்ய இத்தியசவு இது இருக்குது அதே மாதிரி சூரிய ரஷ்மி இருக்குது இந்த ஹிரதயத்துக்குள்ளே நம்ம உடம்புக்குள்ளேயும் இந்த நாடிகள் இருக்குது இந்த நாடிகளுக்கு இந்த நிறங்கள்லாம் இருக்குது நாடியில் இந்த ரசம் ஓடுறது அந்த ரசத்தில் இந்த நிறங்கள் இருக்கின்றன எத்தனை நிறம் அஞ்சு நிறம் பஞ்சவரணாக பஞ்சவரணம்னால் ஒரு மாம்பழம் இருக்குது ராஜபாளையத்தில் அப்படின்னு நினச்சிக்கூடாது பஞ்சவரணம்னா ஏன் வந்துட்டு தேர்ணம் பஞ்சவரணம்னு ஒரு மாம்பழம் இருக்குது ராஜபாளையத்தில் ரெண்டு சப்பட்ட பஞ்சவர்ணம் இது ரெண்டு தான் அங்கே ஜாஸ்தி என்னால் நம்ம பாருங்க ரசம்ன உடனே மாம்பழத்துக்கு போய்ட்டோம் பஞ்சவரணம்னே இதுக்கு பேர் அது கொஞ்சம் சின்னதாக இருக்கும் இது இன்றொரு தகவலில் வரது சேர்த்துக்க ராஜபாளையத்தில் பஞ்சவரணம் மாம்பழம் நன்றாக இருக்கும் எழுதி வச்சு இப்படி சாந்தோக்கிய வகுப்பில் கேட்டது கூறியவர் சுவாமிஜின்னு போட்டு வைங்க அவ்வளவுதான் பஞ்சவர்ணம் மாம்பழம் ஆஹ் இது மாதிரி சூரியனுடைய ரஷ்மி இருக்க கதிர்கள் ஒளிக்கற்றைகள் அந்த சூரியனுடைய ரஷ்மி அந்த ரஷ்மியிலேயும் இந்த ஏழு கலர் இந்த அஞ்சு கலர் இருக்கான் சாதாரணமாக சப்தவர்ணகான்னு சொல்லி ஏழு குதிரைகள் ஏழு கலர் சொல்லும் இங்கே அஞ்சு தான் சொல்கிறது நமக்கு அதுல எல்லாம் ரொம்ப தாற்பயம் இல்லை எல்லாம் தியானம் பண்ணி பாருங்கோ வேணும்னா ஆக சூரியனுடைய ரஷ்மி அது வந்து இந்த ஹிரதயத்தோட உடம்போடு சம்பந்தப்பட்டிருக்கு அதனால தான் நவகிரகம் நமக்கு நவகிரகத்தினுடைய ஆட்சி உடலின் மீது இருக்கிறதுங்கிறாங்க இல்லையா நவகிரகங்கள்லாம் வந்து உடம்பு ஆட்சி பண்ணுறது அதுக்கும் நமக்கும் கோள்களுக்கும் இந்த உடம்புக்கும் தொடர்பு இருக்குன்னு சொல்கிறாங்க அதனால அது மாறித்துனா இதுவும் மாறும் இதுக்குள்ளே இருக்கிறதெல்லாம் சூக்மா ஸ்தூல அம்சம் எல்லாமே மாறுங்கிறாங்க ஆக அசௌவா ஆதித்யா பிங்களா ஏஷ சுக்லா ஏஷ நீலஹா ஏஷ பீதா ஏஷ லோஹிதா அதேதான் அதுக்கு இதுக்கும் சூரியனுக்கும் இந்த சூரியனுடைய ரஷ்மியிலையும் இந்த ஐந்து நிறம் இருக்கு இந்த உடம்புலையும் நாடிகள்லேயும் ஐந்து நிறமுள்ள ரசம் ஃப்ளூயிட் இருக்கு அப்படி சொல்ற சங்கராச்சாரிய நிறைய சொல்றாரு யதா சுக்லசிய நீலசிய பீத்தசிய லோகிதச ரசஸ்ய பூர்ணா இது சர்வற்ற அத்தியாகியம் சுக்லஸ்யரசூர்ணா நீலச ரசஸ்ய பூர்ணா அப்படின்னு அந்த நாடியை சொல்லணும் சௌரேண தேஜசா பித்தாக்கியேன பாக்காபிர் நிர்வத்தேன கஃபேன அல்பேன சம்பர்க்காத் பிங்கலம் பவதி எப்படி இந்த எவ்வளோ ரிசர்ச் பண்ணி சங்கராச்சாரிய ஞானம் இருக்குன்னு பாருங்க சொல்கிறார் இந்த பாக்காபி சூரியனுடைய ஒளியினால் அது அது பக்குவப்படுறபோது என்னாகும் கொஞ்சம் கபம் சேர்ந்ததுன்னா அது இந்த பழுப்பு நிறமாக மாறுமா அப்படி எழுதுறாரு சௌரேன தேஜசா பித்தாக்கேன பாக்காபிர் நிர்வத்தேன அதை பக்குவப்படுத்தி கபேன அல்பேன சம்பர்க்காத் பிங்கலம் பவதி சௌரம் தேஜா பித்தாக்கியம் ததேவச்ச வாத்தபூதஸ்துவாத்து நீலம் பவதி அதில் காத்து குடித்துனா நீலக்கலராக மாறிடும் ததேவச்ச கபபூயஸ்துவாத்து சுக்லம் அதில் கபம் குடித்துன்னு சொன்னால் வெள்ளையாக மாறும் கபேன சமதாயம் பீத்தம் கபத்தோடு சமமாச்சுன்னா அது மஞ்சளாக மாறிடும் இப்படி இல்லை சொல்கிறார் அதில் அது மாதிரி இல்லை லோஹிதம் ஏற்படும் வைத்தியகாத்வா ஆயுர்வேத வைத்தியன் மூலமாக இந்த வர்ணத்தை ட டீப்பாக தெரிஞ்சிக்கணும்னா அவர்கிட்ட போய் படிங்கிறார் எப்படி வரும் வைத்தியகாத்வா வர்ண விசேஷாக அன்வேஷ்டவியாக ஆயுர்வேத டாக்டர்கிட்ட போய் இதோடய கலர்லாம் என்னென்னு தெரிஞ்சுக்கோங்கோ அப்படின்னு ஆதிசங்கரர் வியாக்கியானத்தில் எழுதிவிட்டார் கதம் பவந்தி இத்தி அங்கே போய் அவர்கிட்ட என்ன கேட்கணும்னா எப்படி இதெல்லாம் மாறுது நிறைய பேருக்கு இதிலெலாம் இன்ட்ரெஸ்ட் ரொம்ப கியூரியாசிட்டி இருக்குது உடம்புக்குள்ளே நான் யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்குல்ல இதுக்குள்ளே என்னெல்லாம் நடக்கிறது இதுக்குள்ளே என்ன நடக்கிறதுன்னு தெரிஞ்சுக்கிறது ஒரு ஞானம் இதுக்குள்ளே இருக்கிறவன் யாருன்னு தெரிஞ்சுக்கிறது ஒரு ஞானம் எல்லாருக்கும் வந்து க்யூரியாசிட்டி என்னென்னா இது எப்படி ஃபார்ம் ஆடுறது எப்படி இருக்குது எப்படி இல்லாமல் மாறுவது நிறைய தெரிஞ்சுக்கணும் ஸ்ருதிஸ்து ஸ்ருதிஸ்து ஆக ஆதித்யசம்பந்தாதேவ தேஜா நாடீஷு அனுகத ஏ தே வர்ணவிசேஷா இனால் சங்கராச்சரியார் அது வைத்தியர்கள்லாம் அப்படி சொல்கிறாங்க ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறதுன்னு கேட்டால் சூரியனுடைய ரஷ்மி தான் போய் இந்த கலராக மாறுதான் ஸ்ருதி தாவத்து ஸ்ருதிஸ்து ஆக ஆதித்யசம்பந்தாதே தத் தேஜா நாடீஷு அனுகதே வர்ணவிசேஷா கதம் அசௌவா ஆதித்ய இந்த சூரியனிடத்தில் நமக்கு எப்போவுமே நம்ம சாஸ்திரத்தில் உபாசனையில் சூரியன்தான் ரொம்ப மெயின் என் மண்டலம் வேதவிதோ வதந்தி காயந்தியா என் மண்டலம் வேதவிதஸ்மரந்தி புனா துமாம் தத் சவித்துர்வரே தினம் காலம்பறை சொல்கிறோம் இந்த சூரிய மண்டலம் அது ரொம்ப அந்த டிஸ்கே அது பெரிய சப்போர்ட் நாங்கள் சமஸ்கிருதம் படிக்கிற போது எங்களுக்கு முதல் பாடம் சூரிய தேவதா அதை வச்சிருந்து நிறைய சொல்லுவாங்க இது மூலமா நிறைய விஷயங்கள் சொல்லிக் கொடுப்பாங்க சந்தியா வந்தனத்தில் சூரிய மண்டலத்தில் தான் சந்தியாதேவிய உபாசன பண்ணணும் காயத்ரி சாவித்ரி சரஸ்வதி எல்லாம் அந்த டிஸ்கின் பண்ணணும் தியேய சதா சவித்ருமண்டல மத்தியவர்த்தி நாராயணசரசிஜாசன சந்நிவிஷ்ட கேயூரவான் மகரகுண்டலவான் கிரீட்டி ஹாரி ஹிரண்மயவபு திருதங்கச்சக்கர அது தியான ஸ்லோகம் அப்புறம் சங்கசக்கர கதாபாணங்கிறது திரௌபதின ஸ்லோகம் சங்கசக்கர இது சந்தியாவந்தனத்தில் இருக்குது திரௌபதின ஸ்லோகத்தை சந்தியாவந்தனத்தை சொல்லிகிட்டு இருக்கும் சங்க சக்கர கதாபானே துவாரகா நிலையாச்சுத கோ கோவிந்த புண்டரீ காட்ச ரக்ஷமாம் ஷரணாகதம் இது திரௌபதி சொன்ன ஸ்தோத்திரம் இது சந்தியாவந்தனத்தில் தினம் ஸ்மார்த்தகர்மா அவரை சேத்துருக்கும் ஸ்ரௌத ஸ்மார்த்தகர்மா இப்படிலாம் சேர்த்துருக்க மகாபாரதில் இருக்கிற ஸ்லோகத்தை கொண்டு வந்துருக்கணும் இப்போ இருக்கட்டும் இதெல்லாம் இருக்குங்கிறார் இந்த சூரியனுக்கும் ஏழு இந்த அஞ்சு நிறம் இருக்கு நம்ம உடம்புலேயும் அஞ்சு நேரம் இருக்கு ஹிரதயத்தில் நாடிகள் இருக்கு இதுவும் அதுவும் கனெக்டட் அப்படின்னு இந்த மந்திரம் சொல்லுகிறது அடுத்தது தத்யா மகாப்த உபௌ கிராமும் रश्मय மேவதி ரயம்முதி பிரயன் த ஆசு நாடீஷு சுக் ஆபிய நாடீப ते महापथ பிரயன்மேஷ் நாதி சிற்ப மகாப ஆட்சத்தாமுஞ்ச்வமேவை ஆதித்தோக்கீ आभ्यो ते मुष्मिन சிப் ஆபீபியே முதி மந்திரத்தினுடைய அர்த்தம் என்னன்னு கேட்டால் இந்த ரஷ்மியும் அந்த ரஷ்மியும் இந்த ஹிரதயத்தில் இருக்கக்கூடிய இந்த நாடிகல் ரசமயமான நாடிகள் ரசமயமான வர்ணமயமான ரசமயமான இந்த நாடிகள் சூரியனுடைய ரஷ்மியிலையும் இந்த அஞ்சு நிறங்கள் இருக்கின்றன சூரியனுடைய ஒளிக்கற்றைகளிலும் இந்த ந்து நிறங்கள் இருக்கின்றன அதே ஐந்து நிறங்களோடு இந்த உடலிலும் நாடிகள் இந்த வர்ணத்தோடு இந்த வர்ணமயமான ரசத்தினால் நிரம்பி இருக்கின்றன இதுவும் அதுக்கும் கனெக்ஷன் இருக்குங்கிறார் இது ஒரு ரூட்டுங்கிறார் இந்த ஒரு பாதைங்கிறார் மகாபதா இது உதாரணம் அது உபௌிரமாப்பீம் அமும் இவமே ஆதித்தரஷ்மையோக்கோ ஒரு பெரிய ஹைவே மகாப்பா நன்த்தம் பெரியவழ் மஹான் நெரிஷ பத பெரும் பாதை பெரிய பாதை வழியாக நாங்கள் சபரிமலைக்கு போகிறோங்கிற அங்கே போனோம் நாங்கள் பெரிய வழி வழியாக போகணும் என்ன பண்ணால் சின்ன வழியாக அவன் போகிறான்னு அர்த்தம் ஏன்னா அங்கே போனாலும் ஒன்று இருக்குது அதாவது பதினெட்டு படி வழியாக ஏறுறது சைடு வழியாக ஏறுறதுன்னு ரெண்டு இருக்குது மகாபதா ஹைவே அது மச்சும் ஆத்ததா உபவ் அதை சொல்கிறார் இந்த நம்ம உ உலகத்தில் பார்க்குறோமே நம்ம அனுபவம் இந்த உபௌ கிராமவு கச்சதி இங்கே ஒரு கிராமம் இருக்குது இங்கே ஒரு கிராமம் இருக்குது ரெண்டு கிராமத்தையும் இணைக்கிற கிராமம்னா வச்சு கிராமமோ நகரமோ அதெல்லாம் இணைக்கிறதுக்கு பெரிய பாதை இருக்குது சின்ன வழியாகவும் காட்டு வழியாகவும் போகலாம் இல்லாட்டி வண்டியெல்லாம் போகணும்னா என்ன பண்ணணும் பெரிய வழியில் தான் போகணும் அது மாதிரி ஏவமேவ ஏ ஏதாக அர்த்தம் இந்த நாட்டிகள் ஆதித்ய ரஷ்மையாக உபவுலோக்கவு கச்சந்தி இந்த நாடிக்கும் அந்த சூரியனுடைய ரஷ்மிக்கும் தொடர்புக்கு அமுதிதாயந்தே பிரதாயந்தே பிரதாயந்தேன்னா அங்கிருந்து இது பரவி இருக்கு அதெல்லாம் இந்த நாடிகள்ல அந்த சூரியனுடைய ரஷ்மியானது நுழைந்திருக்கிறது சிருப்தாகிருப்தாக பிரவிஷ்டாக சங்கராஜர் ஆப்யா நாடி பிரதாயந்தே அதுவும் இதுவும் அங்கேருந்து அதுவும் வர்றது இங்கேருந்து இதுவும் போகிறது பேக்வாட்டர் மாதிரி பேக்வாட்டர்னால் தெரியும் இல்லையா சமுத்திரத்தில் இருக்கிற தண்ணியும் வரும் நதி தண்ணியும் போய் எதிர்த்துக்கும் அது மாதிரி இதுவும் அதுவும் சேர்ந்துருக்கு தே அமுஷ்மின் ஆதித்யே சுப்தாக இதுவும் அங்கே போய் ஜாயின் பண்ணியிருக்கு அதுவும் இங்கே வந்து ஜாயின் பண்ணிருக்கு ரெண்டும் இணைஞ்சிருக்கு அப்படிங்கிறது இந்த மந்திரம் அவாட் தைத்த சுப்ன விஜா ஆசு தடீஷு சிற்போ தம் நஷன பாப்மா சருசதி தேஜசி தான் சம்ப துப்பச நசு தாடீஷு சு தம் நன பாப்மா ஸ்புதி தேஜசி தவ இது ஒரு கருத்து இப்போ என்ன சொல்லப்பட்டது ஞாபகம் வச்சுக்கணும் இந்த மந்திரங்கள் எல்லாமே தகரவித்யா உபாசகனுடைய கத்தியை சொல்லப்போகிறது கத்தினா என்ன அர்த்தம் பிரயாணம் மரணம் இந்த உடம்புலருந்து இந்த ஜீவாத்மா எப்படி கிளம்பி போக போகிறது எந்த மாதிரி போக தகரவித்யா உபாசகனுக்கு மாத்திரம் மற்றவங்களுக்கெல்லாம் எப்படி போகும்னு தெரியாது ஊர்தங்க சந்தை சத்வஸ்தாக மத்தியே திஷ்டந்தி ராஜசாக ஜகன்யகுண விரத்திஸ்தா அதோக்சந்தி தாமசா ஆகையினால இந்த ஊர்தகதி மத்தியகதி அதோகத்தின்னு இருக்கு அதர்மத்தை பண்ணினா அதோகதி சுவார்த்தமா இருந்தாலும் இன்னொருத்தருக்கு கெடுதல் பண்ணாம இருந்தாலும் ராஜசிக்கா இருந்தா மத்தியகதி இல்லாட்டி அப்புறம் தேவகதி சத்வகுணத்தை விற்தி பண்ணா தேவகதி குணத்திரைய விபாக யோகத்தில் சொல்லப்பட்டிருக்கு பதினாலாவது அத்தியாயத்தில் பகவத்கீதையில் என்ன சொல்கிறார் நம்ம தூங்குகிற போது இந்த தேஜஸோடு தான் சம்பந்தப்படுறோம் அப்படின்னு சொல்கிறார் தத் எத்தனை ஏதத் சுப்தா இந்த தத் எத்தனை ஏ அப்படின்னு சொன்னால் காலே எப்போ ஒருத்தன் இந்த மாதிரி வகுப்புகளை கேட்கும் பொழுது சொல்கிறவர் தூங்காமல் இருக்கிறது தான் விசேஷம் ஆக என்னால் இது போன்ற நானாக சேர்த்துக்கிறேன் நான் புஸ்தகத்தில் இல்லை ஓ நீங்கள் எழுதிவிடுவாங்க இது போன்ற வகுப்புகளை கேட்கும் பொழுது அப்படின்னு எழுதிவிடுவாங்க எத்தனை ஏதத்து எஸ்மின் காலே சுப் ஏதத்து ஏத்தத்துனா ஏஷகா ஜீவஹா ஏஷகா ஜீவ ஸ்வனமயம் ஜீவஹா அப்படிங்கிறார் இந்த ஜீன் ஒடுங்குகிறான் சுப்தஹா சுப்தகான்னா தூங்குகிறான் தூங்குறபோது இந்த ஜீவன் இந்த நாடியில் தான் போய் ரெஸ்ட் எடுக்கிறான் தூங்குகிற போது இந்த ஜீவன் நாடியில் போய் ரெஸ்ட் எடுக்கிறானான் சுப்தஹா பவதி இதெல்லாம் அங்கேயும் உள்ள ஹிருதயம் ஹிருதயத்தில் ஒடுங்கிறது சுப்தோ பவதி அது எப்படிப்பட்ட சுப்தா சமஸ்தா சுப்தா பவதி சமஸ்தான் கனவில்லாத உறக்கம் அர்த்தம் கணவற்ற உறக்கம் ஜாகிரத அவஸ்தையும் இல்லை சுப்னாவஸ்தையும் இல்லை சுசுப்தி அவஸ்தை விழிப்புமல்ல கனவுமல்ல உறக்கம் காட சுஷுப்தி கனவோடு கூடிய உறக்கம் கணவற்ற உறக்கம் என்று உறக்கம் இருவகைப்படும் சங்கராச்சாரியர் கனவோடு கூடிய உறக்கம் கணவற்ற உறக்கம் என்று உறக்கம் இருவகைப்படும் இது கணவற்ற உறக்கம் உபசம்ஹிருத சர்வகரண விற்திகி அதாவது கண்ணு காது மூக்கு நாக்கெல்லாம் ஒடுங்கி போச்சு மனசும் ஒடுங்கி போய்விட்டது சமஸ்தகா அப்ப என்னவா இருக்கான்னா சம்பிரசன்னா ரொம்ப பிரசன்ன இருக்கானாம் ஆழ்ந்த உறக்கத்தில் ரொம்ப தெளிவாக இருக்கானா சம்பிரசன்னாதி ஸ்வப்னத்தை அறியறதில்லை தூங்குறோங்கிறது கூட தெரியாது தூங்கின்னு இருக்கோங்கிறது கூட தெரியாது ஸ்வப்னம் ந ததா ஆசு நாடீஷு சிருப்தோ அப்பொழுது இந்த நாடிகளுள் அவன் நுழைந்திருக்கிறான் ததா ததானா அப்பொழுது ஆசு நாடீஷு இந்த நாடிகளில் அவன் ஒடுங்கி இருக்கிறான் இந்த நாடிகளில் ஒடுங்கி இருக்கிறான் தம்ன கஷ்டன பாப்மா ஸ்பிருஷதி அவனை பாவங்கள் அணுகுவதில்லை அப்பொழுது பாவங்கள் அணுகுவதில்லை அவன் துன்பத்தையும் அனுபவிக்கிறதில்லை இன்பத்தையும் அனுபவிக்கிறது இல்லை சொல்லப்போனால் பாவமில்லை புண்ணியமும் கிடையாது அங்கே ஜபமும் இல்லை தியானமும் இல்லை வேதாந்த வகுப்பும் இல்லை வர்ணம் கிடையாது வேதாக அவேதாக பவந்தி பிருகதாரண்யங்கம் சொல்லும் மாதா அமாதா பவதி பிதா அபிதா பவதி வேதாக அவேதாக பவந்தி வேதங்கள் கிடையாது மா அம்மா இல்லை அப்பா இல்லை நானே இல்லை அந்த இடத்துல நானே இல்லாத மாதிரி இருக்கேன் கொஞ்சம் கூட பாவம் அவனை அணுகாது புண்ணியமும் அவன் தூக்கத்தில் வந்து தெரியாம யாரையாவது பக்கத்தில் இருக்கிற படுத்திருந்தான் உதைக்கிறான் வச்சு பாவம் ஏதாவது வருமான அது மாத்திரம் இல்லை முழிச்சுட்டு இருக்கிறவோ தான் நம்ம துக்கம் அனுபவிக்கிறோம் துக்கத்துக்கு காரணம் பாபம் முழிச்சுட்டு இருக்கிறவோ தான் சுகம் அனுபவிக்கிறோம் சுகத்துக்கு காரணம் புண்ணியம் ரெண்டும் கிடையாது ததா தேஜஸா சம்பனோ பவதி அப்பொழுது அவன் தேஜஸோடு சூரிய தேஜஸோடு வியாபிக்கப்பட்டிருக்கிறான் சக்ஷுராதி நாடித்வாரைகி பாஹிய விஷய போகாய அப்பிரசுத்தான கரண அந் ததா பதி தயம் கரானம் நிரோதத்து ஸ்வாத்மன்னேஸிதாஸ்வப்னம் ந விஜாதி இது உத்தம் तान உறங்குகிறோம் என்பதையும் கூட அறியாமல் ஆழ்ந்து உறங்கி கொண்டிருக்கிறான் அப்போ இந்த இந்த ஜீவாத்மா சோல் அப்போ இந்த நாடியில் போய் ரெஸ்ட் எடுக்கிறதான் இந்த நாடிகளில் போய் ரெஸ்ட் எடுக்கிறது அப்போ சூரியனுடைய ஒளியோடு அது சம்பந்தப்பட்டிருக்கு இன்னொரு பாஷையில் சொன்னால் இறைவனிடத்தில் ஒடுங்கி இருக்கிறான் சாதாரணமாக இறைவனாலே ஒன்று ஹிரதயத்தில் இல்லாட்டி சூரிய மண்டலம் அதுதான் ஆலம்பரம் வேதங்களில் நிறைய சூரிய மண்டலத்தில் தான் எல்லா உலகமே அடங்கியிருக்குன்னு சொல்லி வரும் அனது ஆதிோ வாஷ ஏத்தன்மலா மண்டலும் சரிச்சாக்கோயேஷலேர்ச்சி தீபியத்தை தாசோக்கோயன்மலேர்ச்சிஷிபுருஷ் தாஜுகும்ஷி சயுஷா மண்டலகூம் சயஜுஷால்லோக்கைா் தயவெவியோந்தராருஷா இரண்ய கர்ப்பனையே நம்ம சூரிய மண்டலத்தில் தான் தியானம் பண்ணுவோம் எல்லாம் நமக்கு வந்து லோக்கஸ் தியானம் பண்ணுறத்துக்கு ஒரு ஆலம்பனம் சூரிய மண்டலம்தான் வேதத்தில் அப்படி தான் இருக்கும் ஒன்றும் சூரிய மண்டலமாக இருக்கும் இல்லாட்டி பசுமாடாக இருக்கும் இல்லாட்டி குதிரையாக இருக்கும் இல்லைன்னா கழுதியாக இருக்கும் கழுதியாக இருக்கும் இல்லாட்டி நம்ம சரீரமாகவே இருக்கும் வேறு சந்திரனும் வரும் அப்புறம் நம்ம பிராணம்லேயே வரும் ரொம்ப நிறைய வித்தியாசமான உபாசனைகள்லாம் அதெல்லாம் தனியாக பிரித்து பண்ணினா அது பெரிய மகா பிஹெச்டி வேலை பண்ணியிருப்பாங்க யாராவது பண்ணியிருப்பாங்க நமக்கு இந்த புத்தகம் எங்கே இருக்குது தெரியாது அவ் நிறைய விஷயங்கள் மெடிடேஷனை பற்றி மாத்திரம் வேதிக் மெடிடேஷன்ஸ் அப்படின்னு ஒரு புக்கை எழுதுனோன்னு வச்சுங்களேன் கண்டிப்பாக பன்னெண்டு வால்யூம் வரும் பெரிய புக் இந்த மாதிரி போட்டேன் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற தியானங்கள் அப்படின்னு போட்டால் நிறைய வரும் ஒரு சாமியார் என்கிட்ட வந்து சொன்னார் என்கிட்ட சொன்னீங்கன்னா நான் நிறைய மார்க்கெட் பண்ணுவேன்னார் பண்ணணுமே நமக்கு தெரியும் இருக்குன்னு தெரியும் உட்கார்ந்து வேலை பார்க்கணுமே அதுக்கும் இருக்குங்கிற தகவல் தெரியும் அதை உட்காந்து ஒன்று பண்ணி அதெல்லாம் தனி வேலை எல்லாம் பிரார்த்தனை நடக்கும் இருக்கும் இல்ல இருக்கிறது தெரிய வரும் வெப்சைட்டில் போனால் தெரியும் வேதிக்கு மெடிடேஷன் போட்டு பார்ப்போமே யாராவது பண்ணியிருப்பாங்க எதாவது வேலை பண்ணியிருப்பாங்க இந்த மகேஷ் யோகியோடய குரூப் இது வேத விஜான்னு சொல்லி இதைத்தான் நிறைய பண்ணிட்டுருக்காங்க சரி இப்போ இதுக்குள்ளே போயிடுறது இப்போ வந்து தூக்கத்துலேயும் நம்ம இதுக்குள்ளே தான் இருக்கோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இப்போ இந்த ம மூணாவது மந்திரத்தில் ஆழ்ந்த உறக்கத்தில் எங்கே நாடிகள்லாம் இருக்குது இந்த நாடிகளுக்கும் சூரிய ரஷ்மிக்கும் சம்பந்தம் இருக்குது இந்த நா ஜீவன் என்ன பண்ணுறான் இப்போ தான் ஜீவனே வரார் ஈஸ்வரனை பற்றி இப்போ ஜீவனே இப்போ தான் பற்றி பேசும் மொட்டையாக சொல்லிகிட்டு இருந்தோம் இப்போ நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கணும் கொஞ்சம் மாற்றி சொல்லுவேன் அப்போ ஹிரதயம் இருக்குது நேற்றுக்கே சொன்னேன் நினைக்கிறேன் ஹிரதயம் இருக்குது ஹிருதயாகாசம் இருக்குது அந்த ஹிருதாகாசத்தில் ஜீவன் இருக்கான் அந்த ஜீவனில் ஈஸ்வரன் இருக்கார் அதான் ஜீவ ஈஸ்வரனுக்குள்ள ஜீவன் இருக்கு ஜீவர்கள் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லணும் ஈஸ்வரனுக்குள் ஜீவர்கள் இருக்கிறார்கள்னா விசிஷ்டாத்வைதம் கிளீன் விசிஷ்டாத்வைதம் ஈஸ்வரனுக்குள் ஜீவர்கள் இருக்கிறார்கள் ஈஸ்வரனுக்கு வேறாக ஜீவர்கள் இருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னால் துவைத்த ஈஸ்வரனுக்குள் ஜீவர்கள் இருக்கிறார்கள் உயிர்களுக்கு உயிரான இறைவன் உயிர்கள் அனைத்தையும் வியாபித்திருக்கிறான் உயிர்களுக்கு உயிரான இறைவன் அவன் ஒருத்தந்தான் அவன் ஒன்று வேறு ஒன்றாய் உடனாய் வேறாய் எல்லா உயிர்களிலும் அவன் ஒருவன் இறைவன் ஒருவன் ஒன்றாய் அவன் எல்லா உயிர்களிலும் உடனாய் இருக்கிறான் அதே சமயம் உயிர்களுக்கு வேறாக இருக்கிறான் இதுதான் சைவ சித்தாந்தம் இதுதான் விசிஷ்டாத்வைத்தம் உயிர்களுக்கு உயிரான இறைவன் உயிர்களுக்கு வேறாக இருந்து கொண்டு வேறாகவும் ஒருவனாகவும் இருந்து கொண்டு உயிர்கள் அனைத்திலும் நிறைந்திருக்கிறான் அப்ப அத்வைத்திற்கு என்ன வித்தியாசம் திரும்ப திரும்ப சொல்லணும் உயிர்களிலும் உயிரான உயிர்களுக்கு உயிரான இறைவனிலும் வியாபித்திருக்கும் உணர்வு தத்துவமே மெய்ப்பொருள் என்பது அத்வைத சித்தாந்தம் அவ்வளவுதான் உயிர்களிலும் உயிர்களுக்கு உயிரான இறைவனிடத்திலும் வியாபித்திருக்கும் உணர்வு தத்துவமே மெய்ப்பொருள் ஆக உணர்வு ஒன்று அது உயிர்களுக்கு உயிரான இறைவனிடத்திலும் இருக்கிறது உயிர்களிலும் இருக்கிறது உயிர்களுக்கும் உயிர்களுக்கு உயிரான இறைவனுக்கும் ஆதாரம் உணர்வே உணர்வின் அடிப்படையில் உயிர்களும் உயிர்களுக்கு உயிரான இறைவனும் ஒன்று உணர்வே உண்மை உயிர்களும் உயிர்களுக்கு உயிரான இறைவனும் மாயத்தோற்றம் என்பது அத்வைத சித்தாந்தம் இதை சொல்லிகிட்டே இருக்கணும் ஞாபகம் இருந்துகிட்டே இருக்கணும் நேற்றுக்கு சொன்னேன்னு நினைக்கிறேன் ஆனால் இப்போ சொல்கிறது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கலாம் ஆக இப்போ நம்ம என்ன பண்ணணும் நான் நான் இருக்கேங்கிற போது நான் உயிராக இருக்கேன் உடலாக இருக்கேன்னு சொல்லலை முதல்ல என்ன சொன்னேன் நான் உடம்பாக இருக்கேன் உடம்புக்குள்ள எனக்கு வந்து ஒரு ஹிரதயம் இருக்குது அந்த ஹிருதயத்தில் ஆகாசம் இருக்குது அந்த ஆகாசத்தில் இறைவன் இருக்கிறார் அப்போ தேகாத்ம புத்தியோடு சொல்கிறோம் தே நான்கிறது தேஹாத் தேகம் இந்த தேகத்துக்குள்ள ஹிருதயம் இருக்குது அந்த ஹயத்துக்குள்ள ஆகாசம் இருக்குது அந்த ஆகாசத்தில் ஈஸ்வரன் இருக்கிறார் ஆகாச ரூபமாகவோ அல்லது ஆகாசமாகவோ ஆகாசத்திலோ இருக்கிறார் இப்ப மாற்றி சொல்றோம் நீங்கள் இதை மாற்றி சொல்றதை கவனமாக புரிஞ்சுட்டே இருக்கணும் கண்ணில் விளக்கண்ணை ஊற்றிட்டு பார்க்கறதுங்கிறாங்க பாருங்க அது மாதிரி புத்தியில் விளக்கண்ணை ஊற்றினா தூங்கிடுவோம் ஆயினால அப்படியே கொட்ட கொட்ட பார்த்துட்டே இருக்கணும் சொல்லிக்கிட்டே இருக்கணும் அது மாதிரி இப்போ என்ன புரிஞ்சுக்கணும்னு கேட்ட இப்போ எனக்குள் இறைவன் இருக்கிறார்னா உயிராகிய எனக்குள் உயிருக்கு உயிராகிய இறைவன் இருக்கிறார் இப்போ ஒரு கேள்வி வரும் உயிருக்கு உயிராகிய இறைவனில் நான் இருக்கிறேனா உயிராகிய எனக்குள் இறைவன் இருக்கிறாரா உயிருக்குள் இறைவன் இருக்கிறாரா இறைவனில் உயிர் இருக்கிறதா துவைதம் தான் அப்பவும் வேறு தான் விசிஷ்டா கடவுளுக்கும் எனக்கும் வித்தியாசம் இருக்கு இது வந்து வித்தியாசத்திலேயே வித்தியாசமான வித்தியாசம் அது என்ன வித்தியாசத்திலேயே வித்தியாசமான வித்தியாசம்னு கேட்டால் பகவான் வேறு நான் வேறுங்கிறது டோட்டலாக வேறுங்கிறது வேறு நாங்கள் சேர்ந்து வேறையா இருக்கோம்னா என்ன ஹஸ்பண்ட் சேர்ந்திருக்கும் அதே சமயம் வேறையாகவும் இருக்கும் அவர் கொடைக்கானல் போனான்னா நான் மூணாறு போகணும்னு சொல்லுவேன் அப்புறம் என்ன பண்ணுறதுன்னா நீங்கள் கொடைக்கானலுக்கு போங்க நான் மூணாருக்கு போனேன்னா க்ளீன் துவைத்தம் அழுதுகின்றே ஏதோ ஒரு சொல்கிற இடத்துக்கு போகணுன்னு வச்சுங்கோ இஷிஷ்டா துவைத்தம் ஒங்கேயும் போங்கட்டா இங்கேயே இருக்க போம்னா அத்வைத்தம் போட்டுக்கணும் உங்களுக்கும் வேண்டாம் எனக்கும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணான புதுசில் அது ஒரு கிளாஸு முக்கியம் அதனால் எதுக்கு இது இப்படி உறக்கத்தில் இது ஒடுங்கிறது போய் சேர்றதப்பா ததா சம்பனோ பவதி அப் நல்லா நிம்மதியாக நல்லா சாப்பிட்டேன் நல்லா தூங்கினேன் சிவராத்திரி போது துயிலோம் என்ற விரதியரும் அரிதுயில் போலே இருந்து இன்னைக்கு சிவராத்திரி எல்லாம் கரெக்டாக ஞாபகத்துக்கு வருது பாருங்க அவர் இவர் சொல்கிறார் தாய்மான் ஒரு பாட்டில் வருது சிவராத்திரி போது துயிலோம் என்ற விரதியரும் அரிதுயில் போலே இருந்து துயில்வார் பார்த்தா ஏதோ சமாதியில் இருக்கிற மாதிரி தெரியும் ஆனால் தூங்கின்னு இருப்பாருங்கிறார் தாய்மான் அவர் யாரையோ பார்த்துட்டு தான் சொல்லியிருக்கார் பார்க்காமையா பாட்டு எழுதியிருப்பார் ஒண்ணலா பிம்ப நன்றாக ஒடுங்கோ பிம்பராஜர் நாடியில் நல்லா வியாபித்துல மீனுக்கு எம கிடையாது ஆனால் தூங்கும் மீன் பார்த்தீங்கன்னா தண்ணியில் மூவே ஆகாமல் அப்படியே இருக்கும் பேசாமல் இருக்கும் இப்போ நம்ம மீன் எங்கே பார்க்குறோம் வீட்டில் வேணால் அந்த தண்ணி தொட்டியில் அந்த மீன் தொட்டியிலேருந்தால் பார்த்தீங்கன்னா தெரியும் அப்படியே எனக்கும் பேசாமல் இருக்கும் மீன் இருக்கும் இந்த உதாரணமெல்லாம் காளிதாசன் யூஸ் பண்ணுறார் வசிஷ்டர் எப்படி தியானம் பண்ணார் அப்படின்னா மீன் தூங்குற மாதிரி தியானம் பண்ணார் அப்படிங்குற கண்ணை திறந்துன்னு பண்ணாராம் அதுதான் அர்த்தம் திலீப சக்கரவர்த்தி போய் கேட்குறான் எனக்கு ஏன் குழந்தை இல்லை அப்படின்னு கேட்குறான் அப்படி கேட்குற உடனே அவருடனே தியானம் பண்ணுறாரான் இப்படியே அவனை பார்த்துட்டே சொல்லுறான் மீன் தூங்குற மாதிரி தியானம் பண்ணினார் கம்பேரிசன் உப்பமா காளிதாசகா காளிதாசனுக்கு எக்ஸாம்பிளில் எக்ஸ்பர்ட் ஒரு எக்ஸாம்பிள் திருஷ்டாந்தன் சொல்கிறதில் எக்ஸ்பர்ட் அதனால தான் காளிதாசனுக்கு மகிமை நிறைய பேர் அதெல்லாம் சொன்னால் அது தனி காளிதாசங்கதை ஆகிடும் அது மாதிரி அந்த கேட்குறவோ மீன் தூங்குற அது மாதிரி சம்பனோ அந்த நீங்கள் கற்பனை பண்ணிக்க அந்த உயிர் இருக்குது ஏன்னா நிறைய பேர் உயிரை அணுங்கிறாங்க ஜீவாத்மாங்கிறது பிரம்மசூத்திரத்தில் பெரிய விசாரம் அது வந்து அணு பரிமாணமாக அது பரமாணுவா அது த்வணுக்கா த்ரெணுக்கா ஜீவனுடைய உயிர்ங்கிறது எப்படி இருக்கும் உயிருக்கு வடிவம் உண்டா வடிவமுண்டா நிறமுண்டா உயிருக்கு வடிவமுண்டா நிறமுண்டா வடிவம் உண்டுங்கிறது விசிஷ்டாத்வைத கட்சி அது அணு இருக்கு அதுக்கு பிரமாணங்கள் ஏஷோனு ஆத்மா சேதசா வேதித்தவ்யா நீவாரசோகவத் தன்வி பீதாபாஸ்வத் அணுபமா அதெல்லாம் இருக்கிறதுனால அணு போல இருக்குது எல்லாம் விசாரம் பண்ணி கடைசியில் அணு இல்லைங்கிற நம்ம இருக்கோம் அது அணு கிடையாது அணுகு இவ அணுகு நூ அணுகு அணுன்னு சொன்னால் என்னெல்லாம் தோஷம் வரும்னு பார்க்குறோம் நான் அந்த டாபிக்லாம் இப்போ நிலையில் வரும் எதாவது கேம்பில் வரும் அ ஜீவாத்மா அனுரூபமாக இப்போ இங்கே என்ன டாபிக்னா இந்த ஜீவாத்மா பரமாத்மா கிட்ட ரெஸ்ட் எடுக்கிறான் பரமாத்மாவின் இடத்தில் ஒடுங்கி ஓய்வெடுக்கிறான் என்பது கருத்து அடுத்தது இனி இதுவரைக்கும் தூக்கத்தை சொல்லிவிட்டார் இப்போ டாபிக் போயின்னு இருக்கு ஹிரதயத்தில் நாடிகள் இருக்கின்றன அந்த நாடிகளில் ரசம் இருக்கிறது ஒரு ஃப்ளூயிட் இருக்குது அந்த ஃப்ளூயிட்னால் வியாபிச்சிருக்கு அதுக்கு அஞ்சு கலர் இருக்குது அதுவும் சூரியனுக்கும் அஞ்சு நிறம் ஒளிக்கற்றைகள் இருக்குது அதுக்கும் இதுக்கும் பாதை இருக்கு அது இதில் வியாபிக்கிறது இது அதில் வியாபிக்கிறது அவன் தூங்குற போது இவன் என்ன பண்ணுறான் சூரிய ரஷ்மியோடு இணையிறான் அப்படின்னு ஒரு கருத்து இறைவனோடு படுகிறான் ஏன்னா நம்ம எப்போவுமே சூரியனை வந்து இறைவனாவே சூரிய மண்டலத்திலே இறைவனை தியானம் பண்ணி பண்ணி பழக்கம் ஆக சூரிய மண்டலத்தோடு இணைகிறான்ங்கிறதும் ஒன்று மற்றொன்று இறைவனோடு ஒடுங்குகிறான் என்பது ஒரு அர்த்தம் அடுத்தது அத்த எத்தை அபலிமானம் நீத்தோ பவதி தம் அபித ஆசீனா ஆகு नीतो சரீராந்தோஜய அபலிமான தமசீனு ஜனாசிமா ஜானாசி மாமி தீ சரீராத் அனுக்கிராந்தோதி தாவஜீ ஜீவனுடைய சரீரவியோகத்தை இந்த மந்திரம் வர்ணிக்கிறது உடம்புல இருந்து இவன் கிளம்ப ஃபேர்வெல் இந்த உடம்புலேருந்து இவன் கிளம்புறான் அப்படி கிளம்புற போது என்ன நடக்கிறது அப்படிங்கிறத எல்லாம் மரணப்படுக்கையில் படுத்துன்னு இருக்கான் இனி எந்திரிக்க முடியாது டாக்டர்லாம் சொல்லிட்டாங்க அது வந்து மணியைத்தான் எண்ணணும் நாளை இல்லை மணியை எண்ணின்னு இருக்கணும் ரெண்டு நாளோ மூணு நாளோ ஆகலாம் எனி டைம் உடம்புலேருந்து உயிர் போயிடும் அப்படின்னு சொல்கிற போது அப்போ சொல்கிறது வர்ணிக்கிறது உபனிஷத்து அபலிமா எப்பொழுது அபலிமானம் நீத்தோ பவதி அபலிமானம் நீத்தோ பவதி அபலிமானம்னு சொன்னால் உடம்பில் பலமெல்லாம் போயாச்சு தேகசை ரோகாதி நிமித்தம் ஜராதி நிமித்தம் வா கிருஷிபாவயனம் நீதா ரொம்ப வத்தி போயிட்டானா பலமே இல்லை சா வாயில் ஊட்டினா முழுங்க மாட்டேங்கிறோம் முழுங்கறதுக்கு சக்தி இல்லை சாகரத்துக்கு கூட சக்தி இல்லாமல் கிடக்காம பாரும்பாங்க கேட்டிருக்கீங்களோ சாகரத்துக்கூட சாகனம்னா உடம்புலேருந்து பிச்சுன்னு போகணுமே அதுக்கு கூட சக்தி இல்லாமல் ரொம்ப வீக்காக இருக்கான் அபலிமானம் புரியறது இல்லையா பலின்னா என்ன பலத்தை உடையவன் பலி அபலிமானம் பவத்தின்னா என்ன அர்த்தம் வலி இல்லை வலிமா வலிமானம் இல்லை சில புஸ்தகத்தில் ரா போட்டிருக்குன்னு நினைக்கிறேன் அபரிமாணம் பவத்தின்னு அந்த ரேபம் போட்டிருந்ததுன்னு சொன்னால் அப்போ அதுக்கு வேறு ஏதாவது இந்த அந்த வளவே தெரியாதவனாக இருப்பான்னு அர்த்தம் அபலிமானம்தான் கரெக்ட் அபலிமானம் பவதி பவதி அபலிமானம் பவதி அதாவது மரணத்தை மரணத்தை அடை தம் அபிதகா நீதோ உடைய நீதான்னா என்ன அர்த்தம் அதாவது வலிமையின்மையை அடைந்த பிறகு எப்பொழுது ஒருவன் வலிமையை வலிமையின்மையின் வலிமையின்மையை அடைந்த பிறகு அவன் போகிறான்னு தெரிஞ்சு சொந்தக்காரங்களெலாம் வந்துட்டாங்க தம் அபித ஆசீனாக அவனை சுற்றி இருக்கின்றவர்கள் சொல்லுகிறார்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்ன தெரியிறதா என்ன ரெண்டு மூணு வருஷம் கழித்து அமெரிக்காவிலேருந்து வரான் அதனால் வந்து கேட்குறேன் அவன் கேட்குறானோ இல்லையா பக்கத்தில் வந்து இது யார் வந்திருக்கா பார்த்தலாம் அப்போ தான் மெதுவாக திறக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறான் கண்ணை திறக்கிறதுக்கு கண்ணை திறக்கிறதுக்கு இப்படி இப்படி இப்படி ட்ரை பண்ணுறோம் தரங்கோ தரங்கோ என்னத்த திறக்கிறது முடியல தரங்கோ கண்ணை தரங்கோ தெரியறதா ஜானாசிமாம் ஜானாசிமாம்னா என்னை தெரிகிறதா இத்தனை நாளாக தெரிஞ்சு என்ன ஆச்சுன்னு கேட்டுக்கணும் தாள் கேட்க முடியாது இன்னும் தான் ரொம்ப நாளாகவே தெரியுமா எனக்கு இப்போ வந்து வேறு தெரியுமா தெரியுமான்னு நான் போகிற நேரத்தில் வந்து கழுத்திருக்கிறேன் இல்லை ஜானாசிமாம் ஜானாசிமாம் என்னை தெரிகிறதா என்னை தெரிகிறதா என்று எதுவரைக்கும் என்ன அப்படி அது வரைக்கும் கேட்டுருப்பாங்க யாவத்து அஸ்மாத்து ஷரீராத்து அனுக்கிராந்தா பவதி தாவச் ஜானாத்தி எது வரைக்கும் இந்த உடம்புலருந்து கிளம்புறானோ அது வரைக்கும் ஒருவேளை அப்படி நம்ம போட்டுக்கணும் தாவத்து ஜானாத்தி சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணுவோம் வாயெல்லாம் கபமாக இருக்கும் காஞ்ச வரும் எல்லாம் வரணை பண்ணுறதா சுவாமி எல்லாம் பண்ணாதீங்க சிவராத்திரி ஏதோ போயிட்டு எழுனான் எல்லாம் பண்ணி காமிக்காதிங்க எல்லாம் சித் பகவான் சுவாமி ஒரு சன்னியாசின்னு ஒரு புஸ்தம் எழுதியிருக்கார் அதில் ஒரு டாபிக் மரண உபாசனை மரண உபாசனை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் மரணத்தன அஹ யாவது அமரீரா அனுப்பாந்த உத்ராமந்தி வாப்பி பசியி ஜானச்சுஷா மமைவாசோவோவூசன அது வரைக்கும் கொஞ்சம் ஒருவேளை தெரியலாம் தாவத்து ஜானாதி. அது வரைக்கும் வந்து தெரிகிறது வாயை திறந்து சொல்ல முடியல தெரிகிறது தலையாற்ற எப்படியோ ஒரு வகையில் கம்யூனிகேட் பண்ணுறார் அவர் தாவத்து ஜானாத்தி தெரிகிறதுன்னு அர்த்தம் அப்புறம் அடுத்தது ரொம்ப ஒன்றும் விசேஷம் இல்லை அது என்ன அர்த்தம் மரணம் வந்தாச்சுன்னு அர்த்தம் வந்தாச்சு இவர் சாக போகிறார் இவரை சுற்றி என்ன நின்று எல்லோரும் வந்து என்ன தெரியுறதா என்ன தெரியுறதான்னு கேட்குறான் அப்படி தெரியுறதான்னு கேட்குற போது அவருக்கும் தெரியுறது எப்படின்னா உடம்பை விட்டு கிளம்புற வரைக்கும் கொஞ்சம் தெரியும் அப்படி சொல்கிறது உபனிஷன் ஏன் சொல்கிறதுலாம் கிடையாது வந்துடுறதுக்கு அர்த்தம் அவ்வளோதான் அத ஏத தஸ்மா உத்கிராம தீ தைரே வ ரூர்வம் ஆகிரம சோமி ஹோ்வா மீய சிப்பியேத் மன்தாவதோ விதூா அவிதாா அைத்தீராமர ஊர்வீதி ஹோட் வாமீய சிப்பேத் மன தாவதாதித்தை ஹலு லோகம் விதூாம் பிரபனம் நோத அவிதா எஸ்மின் காலே அதனால் பிறகு ஒரு ஒரு மந்திரம் அப்படி தான் அத அதான் ஆரம்பிக்கிறது எத்த எப்பொழுது எதா ஏதத் கிரியா விசேஷனம் இஸ்மாத் ஷரீராத் உத்கிராமதி ஏததஸ்மாத் ஷரீராத் இந்த சரீரத்திலிருந்து இந்த ஜீவன் கிளம்புகிறான் ஏதைரேவ ரஷ்மிபிஹி ஊர்தம் இந்த ஹிரதயத்தில் இருக்கிற நாடியெல்லாம் மேல் நோக்கி போறதான் நாடிகளெல்லாம் ஹயத்தில் ஒடுங்கியிருக்கு இந்த ஜீவன் இந்த ஹுதயத்தில் இருக்கான் இந்த நாடிகள் வழி நாடிகள் மேல் நோக்கி போகிறது இதெல்லாம் தைத்திரியோபனிஷத்தில் சொல்லப்பட்டிருக்கு சயேஷோந்தர்ஹதய ஆகாஷ தஸ்மின் அயம் புருஷோ மனோமய அமிர்தோஹிரண்மய அந்தரே நதாலுக்கே யஜேஷஸ்தன ஜிவாவலம்பே சேஹந்திர ஜோனிஹி यत्रासौके शांतो विवर्तते, எத்தோக்கே ஷாந்தோ விவாஹியலே பூரித்தன பிருவஜி வாஜ சுதி மஹய்தி ப்ரமணி ப்ரமலபிணர் ஆனோதிஜ் ஆனோதி மனசுஸ்பத்தம் வழா நமத்தம் வாக் புஷ்போத்தபிஜானப ஏ தத்தோவ ஆகாஷரீரம் ப்ரம்ம சத்ம பிராணாராமம் மன ஆனந்தம் ஷாந்திசமருத்தமாஸ்வ ஹே பிராச்சீனோகிய அதேதான் வேற வேற பாஷைலெல்லாம் போட்டிருக்கீங்க அவ்வளவுதான் ரஷ்மிபி ஊர்தம் ஆக்கிரமத்தே கிளம்பர்தான் சா அந்த சமயத்தில் என்ன பண்ணுறான் ஓம்னு சொல்கிறான் மர கிருதக் குஸ்மர கிரோஸ்மர கிருத் குஸ்மர ஈஷா வாச உபனிஷத்துல பார்த்த மாதிரி இங்கேயும் அவன் வந்து ஓம்னு சொல்றான் ஓமித்ஷரம் பிரம்ம வியாஹரன் மாமனுஸ்மரன் யப் பிரயாதித்யஜந்தேகம் சயாதி பரமா ஓமிதி வா அப்புறம் சங்கராஜர் அவனோட கர்மாவுக்கு தகுந்த மாதிரி லோகத்துக்கு போவான் இந்த சொல்லப்பட்டது பொதுவாக ஊர்தம் ஆக்கிரமத்தே யாரார் என்னென்ன கர்மா பண்ணுறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி கிளம்புவார்கள் இந்த பிரம்மச்சரிய விரதத்தோடு எவன் இந்த இதை பண்ணுறானோ ஓம்னு ஜபம் பண்ணி கொண்டு ஆத்மானம் தியாயன் யதாபூர்வம் வா ஹைவ ஓம் இத்தி வா ஓம் என்று சொல்லி கொண்டோன்னு அர்த்தம் கடைசி நேரத்தில் கடைசி நேரத்தில் அந்த ரொம்ப நாள் அபியாசம் பண்ணிகிட்டு இருந்தால் தானே அடிக்கடி ராமராமா கிருஷ்ணகிருஷ்ணான்னு சொல்லிகிட்டு இருந்தால் அந்த நேரத்தில் ஞாபகம் ஒரு ஜோக் சொல்லுவாங்க கேட்டிருக்கீங்களா ஜோக்கெல்லாம் சொல்லப்படாது தான் ஆனால் சொல்லிவிடுறேன் என்னதுண்ணா ஒருத்தன் வந்து மூ மூ மூன்னு நானாம் சாகிற போது சொல்லு முருகான்னு நான் அவன் முருகலாக மூணு தோசை கொண்டான்னு விட்டான் உயிர் போக போகிறது அப்போ வந்து மூ மூ முன்னா ஆ கரெக்டு முருகா சொல் முருகா சொல் முருகா சொல்லுண்ணா முருகலா மூணு தோசை கொண்டா இது ஜோக் அவ்வளோதான் இது மாதிரி அந்த நேரத்தில் அதுதான் அந்த நேரத்தில் என்ன பண்ணணும் ஜீவன் போகிறதுன்னு சொன்னால் அந்த நேரத்தில் சுற்றி நின்று நம்ம ஜானாசிமாம் ஜானாசிமானால் கேட்கக்கூடாது போகிறார் அவர் நிம்மதியாக போக வேண்டிதானே ஜானாசிமாம்லாம் அந்த நேரத்தில் போய் கேட்கக்கூடாது அந்த நேரத்தில் என்ன பண்ணணும் ஓ எட்டாவது அத்தியாயத்தை சொல்லுறது வந்து ஏதாவது மந்திரத்தை ஜ ஓர் நம்ம சிவாய சொல்கிறது சொல்லி ப திருவாச்சகம் படிக்கிறாங்க இப்பெல்லாம் அந்த மாதிரிலாம் பண்ணணுமே தவிர அந்த நேரத்தில் அவருக்கு காதலை விழறதெல்லாம் ஈஸ்வர ஈஸ்வரனை பற்றின ஸ்மரணையாக இருக்கணும் அதுக்கு தான் எல்லோரும் சுத்தி இருந்து சொல்கிறது ஜானாசிமாம் ஜானாசிமாம்னு சொல்லக்கூட மீயத்தை அதுலருந்து மேலே போகிறார் அடுத்த க்ளாஸ் எடுக்கிறேன் ஓம் ஆப்பமாங்காணி வாக் பாணச்சுஸ் மதோபலமிந்திரியாணி சர்வாணி சர்வம் பிரம்ம உபனிஷதம் மாஹம் பிரம்ம மாமா பிரம்ம அனராணமஸனே அது தமனர்மாஸ் தே மயி சந்தூரி ஓ ஆதிகருநா